நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூசணிக்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் தேவையான அளவு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தழி சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம பாதாம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி காலையில அதை எடுத்து தூள் நிக்கிட்டு பாதாம் பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா பால் ஆக்கி எடுத்து வச்சுருவோம் பாதாம் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த பூசணிக்காயை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் சாப்பாடு வச்சிடலாம் வானல் வச்சிருவோம் வானல் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிடுவோம் வெண்ணெய் உருகினதும் இந்த பூசணிக்காயை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம் நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதை ஆடை வச்சுருவோம் ஆறினதும் அந்த மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடுவோம் பூசணிக்காய் அரைச்சி வச்சிடலாம் அரைச்சி வச்சிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் இந்த பூசணிக்காய் அரைச்சதை கொட்டி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் அதில் பாதாம் பால் கலந்து விடுவோம் பாதாம் பால் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போகிறோம் பாதாம் பால் கொட்டி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நல்லா மிளகுத்தூள் இடிச்சு போட்டு உடனே இடிச்சு போறதா நல்லா இருக்கும் மருட்டே போட்டு பண்ண போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிளகு தூளை கொத்தமல்லி தாழி ஃபைனா சாப் பண்ணி போட்டு கலந்து விட்டோன்னா சூப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பூசினிக்காய் சூப் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்